என்னுடைய நண்பர் ஒருவர் காதியானி ஜமாத்தில் உள்ளார் என்னதான் நம் மார்க்கத்தை சொன்னாலும் ஹிலாஃபத்து என்பது எங்களுடைய ஜமாத்தின் தான் உள்ளது என்றும் நீங்களும் கிறிஸ்தவர்களும் ஒரே கோட்பாடம் ஈசான் நபி வானத்தில் உயர்த்தப்பட்ட கொள்கையில் உறுதியாக உள்ளீர் என்று கூறுகிறார் மேலும் அனைத்து உடல்களும் இறந்து ஆன்மாதான் அல்லாவை அடையும் என்று கூறுகிறார் இதற்கு எவ்வாறு விளக்கம் கூறுவது அவரை உங்களிடத்தில் என்ன கூறி வரவழைப்பது என் பேரை சொன்னாலே வரமாட்டான் முதல்ல நீ அதை முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிங்க என் பேரை சொன்னாலே கண்டிப்பாக காதி ஆணி வரமாட்டான் ஏன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி காதியானி வந்தால் ரெண்டு பேர் வந்தாங்க வந்து உங்கள்கிட்ட நாங்கள் கொஞ்சம் பேசணும் அப்படின்னாங்க தாராளம் பேசுப்பா என்ன விஷயம் உங்கள்கிட்ட நாங்கள் கொஞ்சம் எங்களுடைய கொள்கையை உங்கள்கிட்ட கொஞ்சம் ஆர்குமெண்ட் பண்ணணும் அப்படின்னாங்க நான் ஆர்கூமெண்ட் பண்ண நீ கூட்டு வர்ற ஆள் அவன் ஆலிமா இருக்கணும் அரபி மொழி தெரிஞ்சவனாக இருக்கணும் நீ கூப்பிட்டு வருவேன் நான் நேரத்தை கொடுத்து உட்காண்ட்ருப்பேன் அப்புறம் ஒரு ஆயிடுச்சுன்னா இந்த அர்த்தம் எங்களுக்கு தெரியாது அப்படின்னா அப்போ நான் பைத்தியக்காரனாகிடுவேன் அதனால் நீ தெரிஞ்ச ஆள் ஆலிமமாக இருக்கணும் அரபி தெரிஞ்சவனாக இருக்கணும் கூட்டுவா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்ற உடனே மார்சால நம்ம பூந்தமல்லி காஷ் உதா மரசாலேருந்து உஸ்தாது மாருங்க நம்ம பரஷோகம் ரப்பானியாலேருந்து ஹசரத்து எல்லாம் வந்தாங்க வந்து உட்காந்து நான் உட்காந்தாச்சு ரெண்டு பேரும் வந்தாங்க வந்து உட்காந்த உடனே பேச ஆரம்பித்த நான் சொன்னால் அல்லா அபுல்லாலும் குரான்ல சொன்னா உலாக்கி ரசூல் அல்ல காத்தம் நீ ஈசாலேஸ்லாம் மூசா லேஸ்லாம் அப்புறம் தூத்துக்கு வை முதல்ல ரசூலா பற்றி பேசு ஏன்னா இந்த காதி ஸ்ட்ரிக்ஸ் என்ன முதல்ல ஈசா லேசத்தை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க அதே மாதிரி ஹிலாஃபத் சொல்லுவாங்க எங்களுக்கு தான் உலகளாவிய ஹிலாஃபத் இருக்குது அப்படின்னா யார் சொன்னது கிறிஸ்தவனு கூட தான் ஹிலாஃபத்து இருக்குது கிறிஸ்தவனுக்கு இருக்காரு இல்லையா அவனுக்கு போப்பான் இருக்காரு என்னது அவன் உலகளாவிய தலைமை இருக்குதா இல்லை அவன் சொன்னால் சரியாய்டுமா அது எங்களுக்கு தான் ஹலீஃபாக இருக்கார் எங்களுக்கு தான் அவன் உலகளாவிய ஹிலா இருக்குது அப்படின்வாங்க அதெல்லாம் ஓரமாற்றி வை எல்லாவிட தூதர்சல்ல விஷயத்தையும் என்ன சொல்கிறேன் உன் மிர்சாவை பற்றி என்ன சொல்கிறேன் அவன் நபின்னு சொல்கிறியா முடிஞ்சு போச்சு கலாஸ் அப்போ நான் அவன்ட்ட சொன்ன அல்லாவுடைய குரான் ஓதன உடனே முதலே ரொம்ப ரஃப் அண்ட் டஃபா பேசினான் அவன் சொன்னா இந்த மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஆரம்பித்து தெரிஞ்சாலும் மற்ற அசத்த மாதிரிலாம் கொஞ்சம் பொறுமையா இருப்போம் பேசுவோம் பேச ஆரம்பிச்சாங்க குரான் ஏதோ வசன தீசினேன் இதெல்லாம் குப்பை ஓரம் தள்ளுங்கடா இல்லையா அல்லாவுடைய பள்ளிவாசலில் உட்காந்துக்கிட்டு அடியார்களுக்கு முன்னாடி அல்லாவுடைய குரான குப்பைன்னு சொல்றியா ஒரு நாக்கு இருக்கிறது பெரிய பாவம் உனக்கு போட்டு வாங்க வாங்க வாங்கி வாங்கினா அவன்கிட்ட வாங்கினேன் கொஞ்சம் நாடு அவன்கிட்ட கொஞ்சம் வாங்கினேன் வாங்க வாங்க வாங்கி ஆனால் போலீஸில் எங்கே உடனே போய் கம்ப்ளைண்ட் ஒன்று போ இதுதான் ட்ரீட்மெண்ட்டு அதனால் எந்த காதியானிமே நீ என் பேரும் சொல்லி பிறகு வரமாட்டான் கண்டிப்பாக அடுத்த நோன்பில் மூன்று குரான் மற்ற அதெல்லாம் பச்சை பொய்யுங்க எங்களுக்கு தான் ஹிலாஃபத்து இருக்குதுன்னு நிறைய கிறிஸ்தவர்களும் தான் ஒருமித்த தலைமை இருக்குது வாட்டிக்கில் இருக்கார்ல பெ எத்தனை பெண்ண பெண்ணட்டிக்கு பதினாறாவது பெனட்டிக்கு அவர் கிறிஸ்தவர்களுடைய தலைவர் தான் அவர் கிறிஸ்தவ மதம் செஞ்சு சொல்ல முடியுமா நோன்பியல்